உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த அந்தர்யோக விதிமுறைகள் கொடுத்துருக்கு அதை கொண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஏழாவது பக்கத்தில் தியான ஸ்லோகம் இருக்குது அந்த தியான ஸ்லோகத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னால் நான் சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவேன் அந்த ஸ்லோகங்கள்லாம் சொன்னதுக்கு பிறகு அந்த தியான ஸ்லோகம் நான் சொல்கிறேன் சேர்ந்து கூட மெதுவாக சொல்லுவோங்க நான் மெதுவாக நிறுத்தி தான் சொல்லுவேன் ஜனா ஜனோ தந்தே குஞ்சா ஸ்தூயத்தை நித்தியம் விபுர்வேத பார்கை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்தீதிமூர் சுசிகேந்திரம் டைபாயனம் சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்கம் மது வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டன மேவே லுஷ் சாா் லமே மேவிரவிமே யம் மம நமோ விதையயோ வம்ச ஷிபோ மஹோ நமோ குரு प्रत्यगर्थो ध्यान ோப்பளவரனப்பகத்தோவ்வாஹமஸ் ஓமவத்திய்லோக்கிந்தோத்தியதி विनाशाय ீக்கியுமாக ஜன்ோன்வயச்சாேஷஸ்வராட் தேபிரமதிகவியூரைய ते जो यथा यत्रत्र सर्गो मृषा ிமாம் யமயோ மூஷனீமோத்தவோர சே வாத்திரம் தாப்பன்மூலம் மகாமுனீஸ்வர ோயவருத்திரி சுஷ்ஷு தமமக்கல்பலித்துமுதிரம்யுத்திபாகவிரோர द्वैपायनो வுகிரப்பேத்தக்கம்ை பயனாத்தஜு புத்தேத்தன்மய ரவோ தம் சர்வூத்துனோஸ் மலு அமீபம்தமோசாரி கருணையுதம் வியசூனு முனீணம் நமஸ நோத்தமம் சரஸ்வத்தீரேத் கிருஷ்ணா வாசுதேவகோபுராய கோவிந்தாய நமோ நம இதோடய அர்த்தமெல்லாம் போட்ருக்கு பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தா தெரியும் பத்தாவது பக்கம் வரைக்கும் இருக்குது ஸ்ரீகுருபியோ நம ஸ்ரீமத் பாகவதம் உத்தவகீதை பதினாலாவது அத்தியாயம் இது வந்து பாகவதத்தில் பதினோராவது ஸ்கந்தத்தில் பதினாலாவது அத்தியாயம் உத்தவகீதைன்னு கணக்கு பண்ணினா உத்தவகீதை பாகவதம் பதினோராவது ஸ்கந்தம் ஆறாவது அத்தியாயத்தில் தான் தொடங்குகிறது அப்படி பார்த்தா இது உத்தவகீதை ஒன்பதாவது அத்தியாயம் இதற்கு நான் முகவரியாக சில கருத்துக்களை சொல்லிவிட்டு இதுக்கு ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நம்ம தேசத்துக்குன்னு ஒரு முறையான சிந்தனை காலங்காலமாக இருந்து வருகிறது நமது வாழ்க்கையை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்பட வேண்டியதை குறித்தும் நம்முடைய தேசத்தில் காலங்காலமாக ஒரு சிந்தனை இருந்து கொண்டிருக்கிறது அதை எல்லோரும் உலகத்தில் இருக்கிற எத்தனை பேரும் அறிந்திருக்கிறார்கள் நம்முடைய தேசத்திலும் அது அறிந்திருக்கிறது குறைவாக இருக்கிறது இப்போ வர வர நம்முடைய கல்வி சாலைகள்லாம் எவ்வளோ தூரம் நம்முடைய தேசத்தினுடைய சிந்தனைகளை எல்லாம் சொல்லி கொடுக்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு ஒரு சிந்தனை இருக்குது முறை மனித வாழ்க்கையில் நமக்கு ஒரு சிந்தனை இருக்குது காரணம் என்னன்னு கேட்டால் நமக்கு சிந்திக்கிற சக்தி இருக்குது மற்ற எந்த உடம்பில் வாழ்கிற உயிருக்கும் மனித உடம்பில் இருக்கிற மனிதர்களுக்கு மாத்திரம்தான் சிந்திக்கிற சக்தி இருக்குது மற்ற மனிதர்களை தவிர மற்ற உயிரினங்களுக்கு சிந்திக்கிற சக்தி இல்லைங்கிறது வெளிப்படை இந்த சிந்திக்கிற சக்தி இருக்கிறதுனால நமக்கு வாழ்க்கையில் கேள்விகள்லாம் வருகிறது நான் எதற்காக பிறந்தேன் என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது நான் இந்த வாழ்க்கையில் எனக்கு லட்சியம் என்ன அந்த லட்சியத்தை நான் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி அறிவு இருக்கிறதுனால ஒருத்தனுக்கு தோன்றித்தான் ஆகணும் தோன்றித்தான் ஆகணும் ஆனால் பொதுவாக இப்போ நம்ம பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் நிறைய காட்டுவாசிகள்லாம் பார்த்தா காட்டுவாசிகளுக்கெல்லாம் தங்களுக்கு அறியக்கூடிய சிந்தனை இருக்குங்கிறதையே அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியிருக்கு தங்களுக்கு அறிவாற்றல் இருக்குது அவங்கள எஜுகேட் பண்ணணுங்கிறாங்க அப்போ எஜுகேட் பண்ணினா எஜுகேட் பண்ணினதை வாங்கிக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்குது மனுஷங்கிட்ட எப்படியோ இந்த மனித சமூகம் சிந்திக்கிற சக்தியை உடையதாக இருக்கிறது அது காலங்காலமாக இந்த சிந்தனை வளர்ச்சி பெற்று சிந்திக்கிற சக்தி இருக்குது அந்த சிந்தனை வளர்ச்சியும் பெற்றிருக்கு முக்கியமாக நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து அதற்கு ஒரு நெறிமுறைகளை வைத்திருக்கிறார்கள் அந்த சிந்தனைக்கு முக்கியமான கருவூலமாக இருப்பது வேதங்கள் வேதங்களெல்லாம் பார்த்தா ஒரே சிந்தனை கருவூலங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சிந்திக்கணுங்கிற கருத்தை அது அழகாக சொல்லி கொடுத்துருக்கு நம்ம சிந்தனையெல்லாம் வந்து வேதத்தை ஒட்டின சிந்தனைகள் உள்ள வேதத்தை மறுத்த சிந்தனைகள் இந்த தேசத்தில் பார்த்தீர்களானால் முன்னால காலத்து சிந்தனைகள் எல்லாம் பார்த்தா ஒன்று வேதத்தை சார்ந்த சிந்தனை அல்லது வேதத்தை எதிர்த்த சிந்தனை இப்படி தான் இருக்க முடியுமே ரெண்டுக்கும் வேதந்தான் காரணமாக இருக்குது வேதத்தை எதுக்கிறது இல்லாட்டி வேதத்தை ஆதரிக்கிறது அப்படி தான் சிந்தனைகள் இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த மனித வாழ்க்கையில் மூணு விஷயம் ரொம்ப முக்கியம்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது ஒன்று அறிவு இந்த அறிவை பயன்படுத்தி வாழும் இந்த அறிவு நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அறிவு நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கணும் நமக்கு மாத்திரம் பிரயோஜனத்தை கொடுத்தா போராது நம்ம எந்த சமூகத்தை சார்ந்து வாழ்கிறோமோ அந்த சமூகத்துக்கும் பிரயோஜனத்தை கொடுக்கணும் என்னுடைய அறிவு எனக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் நான் சார்ந்து வாழ்கிற சமூகத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் ஆகா அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால்தான் நம்ம காயத்ரி மந்திரத்தை விசேஷமாக சொல்கிறோம் காயத்ரி மந்திரத்தோட அர்த்தம் என்ன ஏன் புத்தி நல்ல வழியிலேயே போகணும் என் புத்தி நல்ல வழியிலேயே போகணும் என்னுடைய அறிவு நல்ல வழியில் போகணும் என்னுடைய அறிவு எனக்கும் சமூகத்துக்கும் நன்மை பயக்கணும் அப்படிங்கிறது தான் காயத்ரி மந்திரத்தினுடைய உள்ளார்ந்த பொருள் ஆகவே அறிவு நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அந்த அறிவை வந்து நம்ம பார்க்குறோம் சமூகத்தில் அறிவை நல்லதுக்கும் பயன்படுத்துகிறார்கள் அறிவை கெடுதலுக்கும் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இந்த அறிவு நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தேசத்தை பொறுத்த வரைக்கும் அறிவே தெய்வம் அறிவு தெய்வமாக சரஸ்வதியை பூஜை பண்ணுறோம் ஆக அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் இப்போ உட்காந்து நம்ம படிக்கவும் செய்கிறோம் இப்போ படிக்க இப்போ இந்த வகு இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்ன இது ஞானம் அறிவு தானே நம்ம ஸ்லோகத்தை எல்லாம் படித்து நான் அர்த்தம் சொல்ல போகிறேன் நீங்கள் ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க இதுலேருந்து என்ன கிடைக்க போகிறது அறிவு கிடைக்க போகிற ரெண்டாவது அறிவு இருக்கிறதுங்கிறது ஒன்று அடுத்தது அன்பு இந்த அன்புங்கிறது ரொம்ப அடுத்த முக்கியமான விஷயம் அறிவின் வெளிப்பாடு அன்பு அன்புங்கிறது நம்ம ஒரு ஜீவராசிகளுக்கு ஜீவராசிகள் ஒருத்தருக்கு அன்பு செலுத்திக்கிறதுங்கிறது ஒன்று சாஸ்திரம் ஒரு கருத்தை சொல்லுகிறது இந்த உலகத்தையெல்லாம் படைத்து காத்து அழித்து மறைத்து அருள் புரிகின்ற ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான்னு சொல்கிறேன் அந்த ஆண்டவங்கிட்ட நீ அன்பு செலுத்தணும் ஆண்டவனிடத்தில் அன்பு செலுத்துறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆகவே அன்புங்கிறது வந்து மக்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இணை அன் செலுத்துறது அன்பு ஆண்டவன்கிட்ட செலுத்துகிற அன்பு நான் சுருக்கமாக தான் சொல்ல விரும்புகிறேன் அதிகமாக சொல்ல விரும்பலை ஆக அன்புங்கிறது ரெண்டாவது பாரதியார் பாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்கிறார் உயிர்களிடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும் வைரமுடைய நெஞ்சு வேணும் இது வாழும் முறைமையடி பாப்பா பாப்பா பாட்டில் இவ்வளவு எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கார் எல்லா எல்லார்கிட்டையும் பிரியமாயிரு கடவுள் நிச்சயமாக இருக்கார்னு தெரிஞ்சுக்கோ எப்பவும் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிற சக்தியை மனசில் பெற்றுக்கொள் வைரமுடைய நெஞ்சு வேணும் இது வாழும் முறைமையடி பாப்பா பாரதியார் பாட்டில் அறிவை வளர்க்க வேண்டும் அன்பை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது நிறைய அறிவை வளர்த்திட வேண்டும் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் சிறியாரை மேம்படச் செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் செய்க தவம் நெஞ்சே செய்க அன்பில் சிறந்த தவம் இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு இப்படியெல்லாம் படிக்கிறோம் ஆக முதல் விஷயம் அறிவு ரெண்டாவது விஷயம் அன்பு இங்கே முக்கியமாக நான் அதை கடவுளிடத்தில் செலுத்துகிற அன்பாகவும் சேர்த்து கொண்டு சொல்ல போகிறேன் மூன்றாவது அறம் அறிவு அன்பு அறம் அறம்னு சொன்னால் இப்போ காலையிலேருந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பாருங்க காலம்பரை எழுந்ததுலேருந்து இப்போ போய் சுவாமி கோபூஜை தரிசனம் பண்ணி இதெல்லாம் நம்ம இப்போ அங்கே வழக்கமாக பண்ண வேண்டிய பிரார்த்தனைகளை பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே போகிறோம் டிவி சாப்பிட்றோம் இங்கே வர்றோம் எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்குப்பாடு கட்டுப்பாடு நம்ம விருப்பு வெறுப்புப்படி நடக்காமல் இப்போ இங்கே வந்து இப்போ எனக்கு ஒரு மாதிரி தோணலாம் உங்களுக்கு ஒரு மாதிரி தோணலாம் நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு முகாம் க நடத்துறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னு சொன்னால் எல்லாரும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்தாகணும் அது மாதிரி மனித சமூகமே தன்னை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அதுக்கு பேர் தான் அறம்னு பேர் அறம் பறந்து விரிந்த ஒரு விஷயம் தர்மங்கிறது சூக்ஷ்மமானது பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அறம் ஆனால் அறத்தை பற்றி விரிவாகவும் நான் சொல்லலை அறிவை பற்றியோ அன்பை பற்றியோ அறத்தை பற்றியோ விரிவாக சொல்லலை ஆனால் இதை விரிவாக சிந்திக்க நம்ம பழகிக்கணும் நமக்கு மூணு தான் விசேஷம் இந்த மனித உடம்பில் மனிதர்களுக்கு இந்த மூன்றை தவிர வேறு சிறப்பு தருவது வேறு எதுவும் இருக்க முடியாது முடியாது முடியவே முடியாது இந்த மூன்றை தவிர சிறப்பு தர்றது எல்லாம் நீங்கள் தான் வரும் வந்துடும் அறிவு அன்பு அறம் இதுதான் மனிதனுடைய சிறப்பு அதைத்தான் நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் அழகாக சொல்லுகிறது இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன் சாஸ்திரம் ரொம்ப முக்கியமாக சொல்கிற விஷயம் ஒன்று நான் ஒரு ஒரு வகுப்புனையும் ரொம்ப வற்புறுத்தி சொல்கிறேன் இப்போது அதுதான் முக்கியமான விஷயம் என்னென்னா உடல் வேறு உயிர் வேறு நமக்கு எல்லோருக்கும் சபாவமாக இருக்கிற புத்தி என்னதுன்னு கேட்டால் தேகோஹம் தேகோகங்கிற புத்தி தான் பலமாக இருக்கு தேகோஹம்னா என்ன அர்த்தம் நான் உடம்பாகத்தான் இருக்கிறேன் நான் பிறந்திருக்கிறேன் நான் ஒரு காலத்தில் செத்துப்போவேன் செத்து போன பிறகு எனக்கு வாழ்க்கையே கிடையாது பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் எனக்கு வாழ்க்கை கிடையாது இப்போ இடையில் நான் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு வாழ்க்கை செத்து போன பிறகு எனக்கு வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிறது நாத்திக கொள்கை நாஸ்திக மதம் தேகாத்மவாதம் உடம்பே நான் நினைக்கிறவங்க தான் அப்படி எல்லாம் நினைப்பாங்க ஆனால் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறது நீ புறக்கறத்துக்கு முன்னாலேயும் இருந்திருக்கிறாய் புறக்கறத்துக்கு முன்னாலேயும் உனக்கு வாழ்க்கை இருந்திருக்கிறது செத்தத்துக்கு பிறகும் வாழ்க்கை இருக்குது இன்னொரு பாஷையில் சொன்னால் இந்த உடம்பு வர்றத்துக்கு முன்னாலேயும் உனக்கு வாழ்க்கை இருந்தது இந்த உடம்பு செத்து போன பிறகும் உனக்கு வாழ்க்கை இருக்குது இதை தான் நிறைய பேரால் என்ன நிறைய பேரால் மனசில் வாங்கிக்கிறது கடினமாக இருக்குது இது அடிப்படை ஆன்மீக வாழ்க்கையின் அடிப்படை கருத்து இந்த கருத்து அதாவது நான் உடலை உடையவனே அன்றி நான் உடலல்ல அல்ல உடலை உடையவனே அன்றி நான் உடல் அல்ல அப்படிங்கிற கருத்து புரிஞ்சாத்தான் மனித உடலனுடைய பெருமையே தெரியும் நான் உடலல்ல உடலுக்கு வேறானவன்கிற கருத்து தெரிஞ்சால் தான் மனித உடலுடைய பெருமையே புரியும் இல்லாட்டி மனித உடலனுடைய பெருமையே நமக்கு புரியாது டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற சொல்லுகிறார்கள் இல்லையா மனித உடலுடைய அருமை பெருமையே நமக்கு தெரியாது மனுஷன்மா மகிமை உடையதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நான் ஒரு உயிர்னு தெரிந்து கொண்டால் ஒழிய மனித பிறவி மாண்புடையது என்பதை உங்களால் உணர முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து மனித பிறவியினுடைய அருமை பெருமைகளை உணர வேண்டுமென்றால் நான் ஒரு உயிராக இருக்கிறேன் மனித உடலை இறைவன் எனக்கு தாற்காலிகமாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் அதுக்கு பேர் தான் நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறோம் ஏதாவது ஷரீரத்துக்கு ஷரீரத்தை உடையவனுக்கு ஷரீரின்னு பேர் தேகத்தை உடையவனுக்கு தேகீன்னு பேர் அது இன்னொரு பாஷையில் சொன்னால் ஜீவன் சம்ஸ்கிருத பாஷையில் ஜீவன் பேர் தமிழில் அதுக்கு பேர் உயிர்னு பேர் இதுக்கு நீங்கள் நல்ல பிரமாணம் வேணும்னா நம்ம சிவபுராணத்தை திரும்ப திரும்ப யோசித்தா போறோம் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லான் நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நிறைய உடம்பில் நான் மாறி மாறி வாழ்ந்திருக்கிறேன்னு அர்த்தம் உயிராகிய நான் புல் உடலில் இருந்தேன் உயிராகிய நான் பூண்டு உடலில் இருந்தேன் உயிராகிய நான் பலவேறு விரட்சங்களாக இருந்தேன் உயிராகிய நான் பறவைகளாக இருந்தேன் உயிராகிய நான் பாம்பு உடலெல்லாம் உடையவனாக இருந்தேன் அப்படின்னு அர்த்தம் நமக்கு அந்த அனுபவம் எல்லாம் ஞாபகத்தில் இல்லை நல்ல வேலை நம்ம தேடாக இருந்திருந்தோம்னு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க தேடாக இருந்திருந்தோம் பாம்பாக இருந்திருந்தோம்னு தெரிஞ்சிருந்ததுன்னா கஷ்டம் இப்போவே சின்ன வயசு மறந்து போயிடுத்து இப்போ இந்த வயசே சரியாக ஞாபகத்தில் இல்லை ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக இந்த கருத்தை முதல்ல மனசில் வாங்கிக்கணும் என்ன சொன்னேன் முதல்ல சொன்ன விஷயம் இந்த நாட்டினுடைய சிறப்பான ஒரு மனித மனித பிறவியினுடைய சிறப்பு என்ற ஒரு சிந்தனை என்னவென்றால் அறிவு அறம் அன்பு அறிவு அன்பு அறம்னு மாற்றி சொன்னேன் எப்படி போட்டாலும் தப்பு இல்லை ஆகையினால இது ரொம்ப முக்கியம் நான் உயிராக இருக்கிறேன் அப்புறம் அடுத்தது இப்போ நம்ம படிக்க போகிற உத்தவ கீதைக்கு பொருத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் இது மூணு ஸ்டெப் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஸ்டெப்பு முதல்ல என்னென்னா நான் ஜீவனாக இருக்கிறேன் ஜீவோகம் நாகம் தேகா ஜீவகா நான் உடல் அல்ல நான் உயிர் நான் ஜீவனாக இருக்கிறேன் இது ஒரு பாடம் அடுத்த பாடம் என்னன்னா நான் இறைவனுக்கு தாசனாக இருக்கிறேன் அடிமையாக இருக்கிறேன் இறைவனோட சேர்த்துப்போம் ஏன்னு கேட்டால் இறைவன் வந்து இந்த உலகத்துக்கு ஆதார் இந்த பிரபஞ்சமஸ்வரூபமாகவே இறைவன் இருக்கிறார்னு வேதங்கள்லாம் சொல்லுகிறது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி கடவுள் இருக்கிறார் கடவுளை நம்ம ஒரு வடிவத்திலையும் நம்ம பார்க்குறோம் பிரபஞ்சஸ்வரூபமாக பார்க்குறோம் அதுக்கெல்லாம் மேலே போய் ஆத்மாவாகவும் பார்க்குறோம் புரிஞ்சுக்கிறோம் அதனால் அடுத்த பாடம் என்னென்னு கேட்டால் அந்த இறைவனிடத்தில் அன்பு வைக்கிறதுன்னு சொன்னோமே அந்த கருத்தின் அடிப்படையில் நாம் எல்லோரும் இறைவனுடைய உயிர்களெல்லாம் உயிர்களுக்கு உயிராக இருக்கும் இறைவனின் அடிமைகள் நம்ம பாஷையில் போட்ட சிவதாஸ் நான் இப்போ புதுசாக ஒன்று சேர்த்துருக்கேன் அது ஜீவோகம் சிவதாசோகம் ஜீவோகம் சிவதாசோகம் ஜீவோகம்னா என்ன அர்த்தம் நான் ஜீவனாக இருக்கேன்னு அர்த்தம் அடுத்தது என்ன சிவனுக்கு நான் தாசன் சிவன்னா நீங்கள் ஏதோ விஷ்ணுவை விட்டுருவாதீங்க சிவன் விஷ்ணு யாராக இருந்தாலும் சரி கடவுள் பொதுவாக கடவுள் அது அல்லாவாக இருந்தாலும் சரி பரமபிதாவாக இருந்தாலும் சரி கடவுள் உலகெல்லாம் காக்கும் ஒருவன் அவருடைய அடிமையாக நான் இருக்கேன் ஆகையினால நான் சிவ தாசாக இருக்கிறேன் ஜீவோகம் சிவதாசோகம் இது ரெண்டாவது படி நமக்கு நல்ல இறைவனுடைய அருள் கிடச்சி இறைவனே சொல்லி கொடுக்குறார் கீதையில் பத்தாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் என்னிடத்தில் பக்தி பண்ணுகிறவர்களுக்கு நான் எனக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவை ஞான மூலம் தருகிறேன் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறார் நம்ம இப்போ பக்தியை ரொம்ப ஆழமாக படிக்க போகிறோம் இருந்தாலும் பகவத்கீதையில் பக்தியின் பலன் ஜீவ ஐக்கிய ஜானம் என்று உபதேசிக்கப்பட்டிருக்கு பத்தாவது அத்தியாயத்தில் பக்தியின் பலன் ஜீவாத்மா பரமாத்ம ஐக்கிய ஜானம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அது மாத்திரமில்லை பரமாத்மா ஒன்றுன்னு இருந்தேன் நானேதான் அர்த்தனையும் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீழ் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் அப்புறம் ஒருத்தர் தான் இருப்பார் ஈஸ்வரன் மாத்திரம்தான் இருக்கார் ஜீவனாவது ஈஸ்வரனாவதுன்னு அடுத்த படிக்கு போய்டும் ஆகா முதல் படி என்னது ஜீவோகம் அப்புறம் ரெண்டாவது படி என்ன சிவதாசோகம் அது பக்கத்திலேயே வந்துடும் ஜீவோகம் சிவதாசோகம் எல்லாருக்கும் சுவாவமாக இருக்கிற புத்தி என்ன தேகோஹம் உடலாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற புத்தி இருக்குது அடுத்த ஸ்டெப் என்னது வாஸ்தவமாக இருக்க வேண்டியது என்னது ஜீவோகம் இது குழந்தையிலேருந்தே இருக்கணும் சின்ன குழந்தையிலருந்தே இருந்தால் ரொம்ப பலம் நடு வயசுலாம் இது புரிஞ்சாலும் மனசை மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் ஆக குழந்தையிலேருந்தே சிறு வயதிலிருந்தே இதை கல்டிவேட் பண்ணணும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் வயசானால் நல்லாவே புரியும் ஜீவோகம் அப்புறம் அடுத்தது சிவதாசோகம் அப்புறம் கடைசியில் என்னதுன்னா சிவோகம் நானே சிவனாக இருக்கிறேன் எப்படி மாறுறது பாருங்கள் ஜீவோகம் சிவதாசோகம் அப்புறம் சிவோகம் இதுதான் படி சிவோகம்னா என்ன அர்த்தம் அகமேவ பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி அகம் ஜகத்காரணோஸ்மி என்னிடமிருந்தே உலகங்கள் தோன்றுகின்றன என்னை சார்ந்தே உலகங்கள் இருக்கின்றன என்னிடம் உலகங்கள் ஒடுங்கி விடுகின்றன அந்த இரண்டற்ற பிரம்மமாகவே நான் இருக்கிறேன் கைவல்ய உபனிஷத் பத்தொம்போதாவது மந்திரம் மையே வசக்கல ஜாத்தம் மயிசர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் ஜாதி தத் பிரம்மாத்வயமஸ்மியகம் ஆகவே இதுதான் விஷயம் நாம் உத்தவகீதையில் இப்போ நாற்பத்தி ஆறு ஸ்லோகம் போட்டிருக்க நாற்பத்தி ஸ்லோகம் இருக்குது நமக்கு மொத்தம் வகுப்பு வந்து எட்டு வகுப்பு எட்டு வகுப்பில் இப்போ ஒரு வகுப்பில் அரை மணி முக உரைக்கு கொடுத்துருக்கேன் இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல போகிறேன் இந்த இப்போ இதுக்கு தலைப்பு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு பக்தியும் யமநியமங்களும் அப்படின்னு போட்டிருக்கு இது எப்படி எதுலேருந்து பார்த்து போட்டோன்னு தெரியல பக்தியும் நீங்கள் போட்டுக்கணும் யமநியமங்களுங்கிறத அடிக்கலாம் இல்லாட்டி பிராக்கெட்ல போடலாம் தியான விதிமுறை பக்தி யோக மகிமா தியான விதிமுறை அடுத்து இதோட போட்டாங்க நினைக்கிறேன் எப்படியோ பரவாயில்லை பக்தி யோகத்தின் சிறப்பு மற்றும் தியான விதிமுறை உத்தவகீதை புஸ்தகம் வச்சுருந்தீங்கன்னா தெரியும் இந்த யம நியமங்கள்ங்கிறது இதில் சொல்கிறதுனால தப்பு இல்லை இருந்தாலும் தியான விதிமுறைன்னு போட்டும் இப்போது இந்த உத்தவகீதையினுடைய இப்போ நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற பகுதியினுடைய பகுதியை நான் படிக்கிறேன் ஸ்லோகத்தை படித்து அர்த்தம் சொல்கிறேன் அந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை கொண்டே பார்க்கலாம் இந்த தமிழில் இருக்கிற பொருள் இந்த உத்தவகீதை புஸ்தகத்துலேருந்து போட்டிருக்கு அதில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது நான் அப்பப்போ விளக்கி சொல்கிற போது நீங்கள் அந்த அர்த்தம் மாறி இருக்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால் நான் அப்ப சொல்கிறேன் அந்த நேரத்தில் சொல்கிறேன் ஒரு நொனுக்கும் அது அர்த்தம் சொல்கிற போது பார்த்துக்கலாம் ீா பரே நமர்ய உச்ச வதந்தே வதந்தி கிருஷ்ணவாதினா एकमुख्यता உத்தவ உச்ச வதந்தி கிருஷ்ணவாதினாம் விதம் உதோய உத்தவ உபாச்ச உத்தவர் கேட்குறார் நீங்கள் இந்த கான்டெக்ட்டை புரிஞ்சுக்கணும் உத்தவ கீதை வருஷா வருஷம் இங்கே சொல்லிகிட்ருக்கேன் உத்தவர் வந்து தன்னுடைய உத்தவர் கிருஷ்ணருடைய கடைசி காலத்தில் வாழ்க்கையின் இறுதி காலத்தில் கிருஷ்ணர்கிட்ட உபதேசத்தை கேட்டது அந்த பகுதி தான் இந்த உத்தவ கீதைன்னு பேர் கீதைன்னு சொன்னாலே கடவுளை பற்றிய கருத்துக்கள் உபதேசிக்கப்படுவதுன்னு அர்த்தம் பிரம்ம வித்தியின்னு அர்த்தம் கீதைங்கிற சொல்லுக்கே பொருள் பிரம்ம வித்தியை இறை இறையியல் தமிழில் சொன்னால் இறையியல் இறையியல் கடவுளை பற்றின கல்வின்னு அர்த்தம் கீதைங்கிற சொல்லுக்கே தான் பொருள் உத்தவருக்கு கடவுளை பற்றின கல்வியை கிருஷ்ணர் உபதேசம் பண்ணினார் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது பகவத்கீதைன்னு சொல்கிறோம் அங்கே கிருஷ்ணர் பேர் போட்டிருக்கோம் இங்கே சிஷ்யனுடைய பேர் உத்தவருக்கு கிருஷ்ணர் சொன்னது ஆகையினால உத்தவ கீதை அதில் பல பகுதிகள் போயிடுச்சு இது நம்ம உத்தவ கீதையில் நான் சொன்னேன் இல்லையா உத்தவ கீதையில் இது ஒன்பதாவது அத்தியாயம் உத்தவர் சொல்லு கேட்கிறார் கிருஷ்ணர்கிட்ட ஹே கிருஷ்ண ஸ்லோகத்தை பாருங்கள் ஹே கிருஷ்ண ஓ கிருஷ்ணா பிரம்மவாதினா ஸ்ரேயாம்சி பகூனி வதந்தி பிரம்மவாதினால் பிரம்மத்தை பற்றி பேசுபவர்கள் பிரம்மம்னால் வேதம்னு இப்போ ஒரு அர்த்தம் இருக்குது வேதத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை பிரம்மவாதினோ வதந்தி பிரம்மவாதினோ பதந்தி பிரம்மவாதினோ வதந்தி வந்துட்டே இருக்கும் அடிக்கடி வரும் பிரம்மத்தை அறிந்தவர் பிரம்ம வேதம் அறிந்தவர்கள் சொல்லுகின்றார்கள் கடவுளை அறிந்தவர்கள் சொல்லுகின்றார்கள் வேதத்தின் மூலம் கடவுளை அறிந்தவர்கள் சொல்லுகின்றார்கள் பெரியோர்கள் சொல்லுகின்றார்கள் பிரம்மவாதினஹா பிரம்மவாதிகள் நாஸ்திக்கவாதிகள்லாம் என்னது ஜனங்கள்லாம் என்ன ஜெகத்வாதிகள் உலகத்தை பற்றியே பேசின்னு இருப்பாங்க சயின்ஸை பற்றியே பேசின்ட்டுருப்பாங்க ஆக லௌக்கிக விஷயத்தையே பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னவாதிகள்னா லௌக்கிகவாதிகள் உலக விஷயத்தை பற்றியே பேசுகிறவர்கள் லௌக்கிகவாதிகள் கடவுளை பற்றி பேசுகிறவர்களெல்லாம் பிரம்மவாதிகள் பிரம்மவாதிகள் பகூனி ஸ்ரேயாம்சி வதந்தி ஸ்ரேய்சு ஸ்ரேய்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல மோக்ஷாதனம்னு அர்த்தம் மோக்ஷத்துக்கு சாதனம் மோக்ஷாதனம் என்று மோட்சம்னால் என்னென்ன எடுத்த கேள்வி வரும் மோக்ஷம்னா என்ன அப்படின்னு கேட்டால் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து இந்த உயிர் தன்னை நிறைவாக உணர்வதுதான் முக்தி தன்னை நிறைவாக உணர்வதுதான் முக்தி தன்னை குறைவாக உணராமல் தன்னை நிறைவாக உணர்ந்தால் அதுவே முக்தி எனப்படும் இதுதான் மோட்சஸ்வரூபம் இன்னொரு பாஷையில் சொன்னால் உயிருக்கு உடலோடு இருக்கிற அது இன்னொரு உயிருக்கு உடலோடு இருக்கிற பற்று நீங்குவது முக்தி உயிருக்கு உடலோட உலகத்தோடு இருக்கிற பற்று பற்றுங்கிற வார்த்தையை விட இன்னொரு அர்த்தம் உடலோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறது தான் முக்திங்கிறது இன்னொரு பாஷை மறுபிறவி இல்லாமல் போகிறது எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் வீடுன்னா என்ன அர்த்தம்னா இனிமேல் மறுபடியும் புறக்க மாட்டேன் புல்லாகி பூடாய் புழுவாய் பிறக்கிற பொறைப்பெல்லாம் எனக்கு கிடையாது இனிமேல் உடம்போட சம்பந்தம் இல்லை அப்பாடா ரிலீஃப் தூக்கத்தில் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா முழித்தாதான் பிரச்சனை தூக்கத்தில் எப்படி நிம்மதியாக இருக்கோமோ அது மாதிரி எப்பவும் தொடர்ந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு பேர் மோக்ஷம்னு பேர் அதை பலவிதமாக சொல்லிக்கிட்டே இருப்போம் இங்கே என்ன சொல்கிறார்னா ஸ்ரேயாம்சி மோட்ச சாதனங்களாக இப்போ ரெண்டு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் முக்தி என்றால் என்ன முக்தியை அடைவதற்கு வழி என்ன முக்தி என்றால் என்ன முக்தியை அடைவதற்கு வழி என்ன உயிர் உடல் நிலையை பெறுவதுதான் முக்தி என்று சொல்லப்படுகிறது உயிர் இறைவனை அடைந்து உடல் நிலையை அடைவதுதான் முக்தி என்று பொதுவாக சொல்லப்படுகிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம் சாதாரண விஷயம் இல்லை முக்தி என்றால் என்ன அப்படின்னா உயிர் இறைவனை அடைந்த பிறகு மறுபடியும் உடல் எடுக்காது அதுக்கு பேர் தான் முக்தின்னு சொல்கிறது இந்த மா இந்த கட்சி தான் பெருசு இது வந்து என்னென்னா இறந்த பிறகு உயிர் மறுபடியும் உடம்பு எடுக்காது அதுக்கு என்ன கேரண்டின்னா சாஸ்திரம்தான் பிரமாணம் சாஸ்திரத்தில் சொன்னபடி நான் கடவுளை பூஜை பண்ணினேன் கடவுளை நான் தியானம் பண்ணினேன் எனக்கு நிச்சயமாக கடவுள் மறுபிறவி தர மாட்டார் எனக்கு முக்தியை அவர் கொடுத்து விடுவார் இதை இதில் நிறைய கேள்விகள்லாம் இருக்குது இதுக்காக தான் சன்னியாசமே வாங்கியிருக்கோம் நாங்களெலாம் இந்த முக்தியை அடையணுங்கிறதுக்காக தான் சந்யாசமே நீங்களும் படி தெரிஞ்சிக்க வேண்டியது அதை தான் தெரிஞ்சுக்கணும் ஆனால் இன்னொரு கோணத்தில் என்ன சொல்கிறோம்னா முக்தி என்பது என்னவென்றால் உயிர் உயிர் தான் உயிரல்ல பிரம்மம் என்று உணர்வது தான் முக்தி உயிர் தான் அது அடையிறது நான் முதல்ல நான் சொன்னது என்னது முக்தி அடையிறதுன்னு சொன்னேன் இங்கே முக்திங்கிறது உணரப்படுவது முக்தி என்பது அடையப்படுவதல்ல இங்கேயே இப்பொழுதே உயிர் தன்னை நிறைவான மெய்ப்பொருளாக உணர்வதுதான் முக்தி இது திருஷ்டம் மோக்ஷம் திருஷ்டம் என்பது அத்வைத சித்தாந்தம் மோக்ஷம் அதிருஷ்டம் என்பது துவைத்த சித்தாந்தம் மோக்ஷம் வந்து அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னா என்ன நமக்கு தெரியாது செத்து போன பிறகு நிச்சயமாக நான் மோட்சம் அடைஞ்சிடுவேன் சந்தேகம் அப்படின்னு அதில் ஒரு திருட திருடமாக இருக்கிறது செத்து போன பிறகு எனக்கு இந்த உடம்பு மறுபடியும் உடம்பு சம்பந்தம் வராது ஆனால் அப்புறம் வேதா அத்வைத்த வேதாந்த என்ன சொல்கிறது நீ பிறக்கவே இல்லை இதெல்லாம் மாயத்தோற்றம் நீ உன்னை ஒரு உயிராக நினச்சிக்கிட்டு இருக்கிறதும் மாயத்தோற்றம் நீ உண்மையிலேயே புறக்கவே கிடையாது உனக்கு உடம்பே கிடையாது எல்லாம் மாய இதை உணறு இந்த உடம்பில் உடம்போட உட உள்ள பற்ற விட்டுடு உடல் பற்று உயிர்பற்று இரண்டையும் விடுவதை அறிவால் துறப்பதே முக்தி உடல் பற்று உயிர்ப்பற்று நான் இன்னும் அழுத்தமாக சொல்கிறேன் உடல் பற்று உயிர்பற்று இரண்டு பற்றையுமே அறிவால் துறப்பதுதான் இங்கேயே இப்பொழுதே அடையப்படும் முக்தியாகும் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் பாகவதத்தில் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம் இங்கே பக்தியே முக்தின்னு சொல்ல போகிறார் கிருஷ்ணர் ஆனால் ஏன்னா இங்கே பக்திக்கு பிராதான்யம் கொடுக்க போகிறார் இருந்தாலும் நீங்கள் இதை சரியாக தெரிஞ்சுக்கணும் நானும் அங்கங்கே தேவையான விளக்கங்களை கொடுப்பேன் பிரம்மத்தை அறிந்தவர்கள் மோட்சத்துக்கு சாதனமாக பலவற்றை சொல்லுகிறார்கள் பகூனி வதந்தி நிறைய சொல்லுகிறார்கள் பலவற்றை சொல்லுகிறார்கள் அதில் எல்லாம் வந்து தேஷாம் விகல்பிராதான்யம் நீங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பை நீங்கள் தனியாக விட்டுருங்கோ நான் சொல்கிற மொழிபெயர்ப்பை வாங்கிக்கோங்க விகல்பிராதியம் ஏன்னா அங்கே தமிழில் எப்படி போட்டிருக்கு பல வழி அந்த வழிகள் எல்லாமே முக்கியமானவையா அல்லது ஏதேனும் ஒரு வழி மட்டுமே முக்கியமானதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் ஒன்று ஒன்றும் முக்கியமானதா தான் அர்த்தம் விகல்பிராதியம் விகல்பம்னா தனித்தனியாக பிரித்து ஒன்று ஒன்றும் முக்கியமாக அல்ல ஏதாவது ஒன்று தான் முக்கியமாக தனித்தனியாக ஒன்று ஒன்றும் முக்கியமாக இல்லை ஒன்றே ஒன்று தான் முக்கியமாக கேள்வியிலேயே பதில் உட்கார்ந்துருக்கு ஒன்று தான் முக்கியங்கிறது அது கேள்வியில் அப்படி கேட்டிருக்க ஊத்த அந்த கேள்வி வியாசர் அப்படி அமைச்சிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும் சுகாச்சாரியர் அப்படி சொல்கிறாருந்தான் சொல்லணும் நீங்கள் இதெல்லாம் படிக்கிறபோது பாகவதில் நிறைய ஸ்லோகம் ஞாபகம் வந்தால் தான் புரியும் இந்த பாகவதம் வந்து என்ன சொல்கிறது பக்திங்கிற மருந்து பக்திங்கிற சக்கரை தடவினை ஞான மருந்து பக்திங்கிற சுகர் கோட்டட் பில்ங்கிறாங்க இல்லையா ஞானம் வந்து கசப்பாக இருக்குமோ என்னவோ சில பேர் ஞானம்ங்கிற மருந்த பக்திங்கிற சர்க்கரையில் முக்கி கொடுக்கறது பாகவதம் ஆஹா இதுவா அப்படின்னு கேள்வி கொஞ்சம் ஸ்லோகத்தில் நம்ம என்ன புரிஞ்சுட்டுருக்கோம் கேள்வியை புரிஞ்சுகிட்டு இருக்கோம் ஹே கிருஷ்ணா பிரம்மத்தை வேதம் அறிந்தவர்கள்லாம் சாஸ்திரம் அறிந்த பெரியோர்களெல்லாம் மோட்சத்துக்கு சாதனமாக நிறைய சொல்கிறார்கள் நீங்களே பாருங்களேன் ஒருத்தர் சொல்கிறார் கர்மயோகம் போருங்கிறார் ஒருத்தர் பக்தி யோகம் போருங்கிறார் ஒருத்தர் ஞான யோகம் போருங்கிறார் ஒருத்தர் ராஜயோகம் போருங்கிறார் ஒருத்தர் பகவன் நாம சங்கீர்த்தனம் போருங்கிறார் ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிற போது முதல்ல மோட்சத்தையே சரியாக புரிஞ்சுட்டால் தானே மோட்சம்னா என்னங்கிறத ஏன்னா இவங்க எல்லா மதமும் பெரும்பாலும் முக்தி என்பது அதிருஷ்டம் என்ப கருத்தை சொல்கிறவர்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் மோட்ச ஸ்வரூபத்தை சரியாக சொல்கிறதில்லை மோட்ச சாதனத்தையும் சரியாக சொல்கிறதில்லை மோட்ச ஸ்வரூபம் சரியாக சொன்னால் ஒழிய மோட்ச சாதனத்தை சரியாக சொல்ல முடியாது ஆகையினால் என்னாச்சுன்னா படித்தவங்களுக்கும் குழப்பம் கேட்குறவங்களுக்கும் குழப்பமாகவே இருக்குது அப்படிலாம் குழம்பாமல் இருக்கும்படி தான் நான் சொல்ல போகிறேன் நானும் திரு சேர்த்து எத்தனையோ குழப்பத்தில் இதுவும் ஒரு குழப்பம்னு ஆகிடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பாருங்கள் அடுத்த ஸ்லோகம் வாமின் பக்தி யோகோனேட்சி நிரஸ்ய சர்வத்தம் ஏன்த்யா விஷேன் மன ேசியம்னியமிஷன்மன பவத்த உதாகிருதா பக்தி யோகா பவத்த உதாகிருத்தா போறோம் தங்கள் தாங்கள் என்ன சொன்னீர்கள் தமிழில் என்ன போட்டிருக்கு ஐயனே பக்தி யோகம் வேறு எதையும் சார்ந்திராதது என்றும் சுதந்திரமானது என்றும் தாங்கள் கூறினீர்கள் பக்தி யோகத்தின் மூலம் எல்லாவிதப்பற்றுகளும் அதனால் தங் மனம் தங்களிடமே ஈடுபட்டு அவ்விதமே ஆகிவிடுகிறது என்றும் சொன்னீர்கள் அப்படின்னா புஸ்தகத்தில் போட்டிருக்கு தமிழில் போட்டிருக்கு இங்கே என்ன கேள்வி இங்கே பதில் விஷயம் என்னன்னு கேட்டால் நான் சொல்கிற தமிழ் மொழிபெயர்ப்பை நல்லா கவனித்து புரிஞ்சுக்கோங்க ஹே சுவாமின் துவையா பவத்தா பவத்த பக்தியோகா உதாகிருதா தங்களால் பக்தி யோகமானது சொல்லப்பட்டது மோட்ச சாதனமாகன்னு போட்டுக்கணும் தங்களால் பக்தி யோகமானது சொல்லப்பட்டது நிறைய பேர் மோட்சத்துக்கு சாதனத்தை சொல்லுகிறார்கள் தாங்கள் இப்பொழுது பக்தி யோகத்தை சாதனமாக சொன்னீர்கள் அனபேட்சிதா பக்தி யோகா எதையும் சார்ந்திராத பக்தி யோகம் பகவானே நான் உனக்கு பூஜை பண்ணுறேன் கோயில் கட்டுறேன் எனக்கு மாத்திரம் இருபத்தஞ்சி கோடி ரூபாய் அதிகமாக கொடு உனக்கு அஞ்சு கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணி கோவில் கட்டுறேன் எனக்கு பிஸ்னஸில் லாபம் முப்பது கோடி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னுவ அதுக்கு பேர் தான் அபேக்ஷித பக்தி யோகம் ஒன்றை சார்ந்து பண்ணுற பக்தி எதையாவது கோரிக்கை வச்சு பண்ணுற பக்தி நான் பின்னால் வரப்போகிறது பாருங்க நல்லாவே சொல்கிறார் பகவான் அனபேட்சிதா பக்தி யோகா அதைத்தான் அவர் சுதந்திரம்னு போட்டிருக்கார் அபேட்சிதம்னா சார்ந்திரா சார்ந்திரா சார்ந்திருக்கின்றன்னு அர்த்தம் அனபேஷிதான்னா எதையும் சார்ந்திராத அவர் சுதந்திரமானன்னு போட்டிருக்கார் நான் சார்ந்திராதன் சொல்கிறேன் இறைவா சுவாமின் தங்களால் பக்தியோகமானது எதையும் சார்ந்திராத பக்தி யோகமானது உபதேசிக்கப்பட்டது மனா சர்வத்த சங்கம் நிரசிய தொய் ஆவிஷேத் இந்த பக்தினாலே பக்தி யோகத்தினாலே என்ன ஆகும்னு கேட்டால் சர்வ சங்கம் சர்வதகா நிரஸ்ய எல்லா இடத்திலிருந்தும் பற்றுக்களை அறவே நீக்கி தொயி ஆவிஷேத் பக்தி யோகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் அனைத்து பற்றுகளையும் நீக்கி உம்மிடத்திலேயே மனதை ஒடுங்க செய்துவிடும் அப்பேற்பட்ட பக்தி யோகத்தை தாங்கள் சொன்னீர்கள் அவ்வளோதான் நீங்களான பக்தி யோகத்தை சொல்லுகிறீர்கள் பக்தி யோகத்தில் என்ன இருக்குது எல்லா கடவுளையே எப்போ பார்த்தாலும் நினச்சின்னு இருந்தா விடாமல் கடவுள் சிந்தனையிலே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி போகாதன் சிந்தை புகுந்தாய் போற்றி அப்படி கடவுளையே விடாமல் நினச்சின்னு இருந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றுமே வேண்டான்னு சொல்லி அதை விளக்கமாக சொல்ல அப்படி நம்ம பண்ணினோமே ஆனால் நம்ம மனசு பகவான்கிட்ட ஒடுங்கி போயிடும் அப்படி ஒடுங்கிப் போகிற பக்தி யோகத்தை தாங்கள் மோக்ஷாதனமாக உபதேசம் பண்ணினீர்கள் என்பது விஷயம் இனி பகவான் என்ன பதில் சொல்கிறார் பாருங்க ஸ்ரீபகவானுவாச்சா பிரலயே वेदसंग्णिता वेदसंग्णिता प्रोक्ता ிா மோம்மணே பிரோக் ருமையீவ प्रलये, वेदसंगिता, காலே நஷ்டலிசித்த प्रोक्ता, பிரோக் ருமைய பகவத்கீதையில் நாலாவது அத்தியாயத்தில் நாம் படிக்கிற மாதிரி அதே விஷயந்தான் அர்ஜுனன் கேட்குறான் இல்லையா நீங்கள் இந்த யோகத்தை சூரியனுக்கு சொன்னீர்கள்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்போம் அர்ஜுனன் அதுக்கு கிருஷ்ணர் சொல்லுவார் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷையோ விதுகு சகாலேனே மகதா யோகோ நஷ்ட பரந்தப்ப அதே வார்த்தை தான் காலே நஷ்டங்கிறது பகவத்கீதையில் என்ன சொல் பயன்படுத்தப்பட்டதோ அந்த சொல்லையே கொஞ்சம் வே பயன்படுத்தி வித்தியாசமாக சொல்லியிருக்கிறது இந்த கருத்து பகவான் உவாச்ச பகவான் உத்தவருக்கு பதில் சொல்கிறார் இயம் வேதசம் கீதா வாணி காலேன பிரலையே நஷ்டா இந்த கருத்துக்களெல்லாம் இருக்கேப்பா இந்த வேத விஷயங்களெல்லாம் அடிக்கடி ப பரவலாக இருக்கிறது குறைஞ்சு போகிறது இதை பரப்பிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு ஜனங்களிடத்தில் இது வந்து என்ன ரொம்ப சூக்ஷமாக இருக்கிறதுனால கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாததுனால அது வந்து வாழ்க்கைக்கு பயன்படுங்கிறது நிறைய பேருக்கு சரியாக புரியறதில்லை அல்ல காலப்போக்கில் இது குறைந்து போகிறது இதை பின்பற்றுபவர்கள் குறைந்து போகிறார்கள் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார் இயம் வேத சம் வாணி வேதம் என்று சொல்லப்படுகிற இந்த சப்தமானது காலேன காலப்போக்கில் பிரளயே இந்த பிரபஞ்சமெல்லாம் ஒடுங்கும் காலத்தில் நஷ்டா நஷ்டா சங்கராச்சாரிய சொல்வார் நஷ்டானா ரெண்டு சொல்வர் அதர்ஷனம் கதா இல்லாட்டி விச்சின்ன சம்பிரதாயா இது சொல்கிறவங்களெலாம் குறைஞ்சு போயிட்டாங்கப்பா நல்லா எடுத்து சொல்கிற ஆட்களெல்லாம் குறைந்து போய்விட்டார்கள் காலப்போக்கில் குறைந்து போய்விட்டார்கள் ஏது நான் நான் இது வரைக்கும் மயா ஆதவ் பிரம்மணே புரோக்தா இது முதல்ல சொல்கிறார் நான் முதல்ல பிரம்மனு தேவனுக்கு சொன்னேன் இதனுடைய பெருமையை சொல்கிறதுக்காக இந்த ஞானத்தினுடைய அறிவினுடைய பெருமையை சொல்கிறதுக்காக சொல்கிறார் மயா என்னால் ஆதவ் ஆதவ்னு சொன்னால் தொடக்கத்தில் படைப்பின் தொடக்கத்தில் பிரம்மனே புரோக்தா பிரம்மதேவனுக்குச் சொன்னேன் எஸ்யாம் தமிழில் என்ன போட்டிருக்கு பாருங்கள் நீண்ட நெடுங்காலம் ஆனபடியால் மறைஞானம் பிரளய காலத்தில் அழிந்தாற்போல் ஆகிவிட்டது மீண்டும் சிருஷ்டி தொழில் துவக்கப்பட்ட போது எஸ்யாம் பாகவத தர்மத்தை உள்ளுரையாக கொண்ட வேதம் என்னால் பிரம்மனுக்கு கூறப்பட்டது மதாத்ம எஸ்யாம் இந்த தர்மத்தில் என்ன இருக்குன்னா மதாத்மகா எஸ் மதாத்மகர்ம அஸ்தி சா எம் மதாத்மகர்ம அஸ்தி சா வேதசம்ஹிதா வாணி பிரோக்தா அப்படி அன்மையை மன்னனும் சேதசம்ஹீதா வாணி பிரோக்தா என்னுடைய என் மதாத்மகர்மான்னா என் அர்த்தம் என்னை பற்றி பாகவத தர்மத்தை உள்ளுரையாக கொண்டுன்னு போட்டாங்க என்னை பற்றின்னு அர்த்தம் ஈஸ்வரனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வேத விஷயங்களெல்லாம் இப்போ பிரம்மனுக்கு நான் சொன்னேன் வேதத்தை நான் பிரம்மனுக்கு சொல்லிக் கொடுத்தேன்னு அர்த்தம் சுருக்கமாக சொன்னால் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன உத்தவரே இந்த எந்த என்னுடைய ஸ்வரூபத்தை எந்த வேதத்தில் சொல்லியிருக்கோமோ அந்த வேதத்தை நான் முதல்ல பிரம்மதேவனுக்கு சொல்லி கொடுத்தேன் ஆனால் பிரளய காலத்தில் அது ஒடுங்கி போயிடுச்சு அவ்வளோதான் விஷயம் ஒடுங்கி விட்டது அடுத்தது தேனப்ரோக்தா சூத்ரா மனவே பூர்வஜாயசா ततो तेन मनवे पूर्वजायसा ततो பூர்வஜய சோயோன் சப்தபிரம்ம மகர்ஷய இந்த பகுதியில் நம்ம சீக்கிரம் படிச்சு அந்த பரம்பரை இந்த ஞான பரம்பரை அதாவது ஆன்மீக வாழ்க்கையை பற்றிய அறிவை பிரம்மதேவனிடத்தில் முதலில் இறைவன் கொடுத்தார் காலப்போக்கில் இது நஷ்டமாகிவிட்டது உண்மையில் இது முதலில் பிரம்மதேவனுக்கு உபதேசிக்கப்பட்டது எப்படி கீதையில் சொல்லியிருக்கோ சூரியனுக்கு சொன்னேன் சூரியன் மனுவுக்கு சொன்னார் இங்கே அப்படி இல்லை நான் பிரம்மனுக்கு சொன்னேன் பிரம்மன் மனுவுக்கு சொன்னான் அப்படிங்கிறாருங்க இதுலேருந்து என்ன சொல்லுவாங்க பெரியவங்கன்னா இதுலெலாம் தாற்பயம் கிடையாது கருத்து சொல்கிற விஷயத்தில் தான் தாத்பரியம் அதெப்படி பகவத்கீதையில் உடனே நம்ம ஆராய்ச்சிக்கு போயிடுவோம் பகவத்கீதையில் பிரம்மதேவனுக்கு சொல்லிக் கொடுத்தேங்கிறார் விவஸ்வானுக்கு சூரியனுக்கு சொல்லிக் கொடுத்தேங்கிறார் இங்கே பாகவதத்தில் பிரம்மதேவனுக்கு சொல்லி கொடுத்தேங்கிறார் இப்போ வந்து கிருஷ்ணராக இருந்து தானே இங்கேயும் சொல்லி கொடுத்ததா சொல்கிறார் அங்கேயும் வந்து அப்படி தானே சொன்னார் இப்போ நம்ம நமக்கு ஒரு பிரச்சனை கிடச்சிது இப்போ என்னன்னா கிருஷ்ணர் உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா இப்போ கீதையில் சொன்னது சரியா பாகவதத்தில் சொன்னது சரியா பிரம்மாவுக்கு சொன்னாரா விவசானுக்கு சொன்னாராண்ணா சண்டை ஓயாது அதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஆதி காலங்காலமாக இந்த ஞானம் இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுல தான் தாத்பரியமே தவிர இதை ரொம்ப நம்ம தொலைக்க ஆரம்பித்தோம்னு சொன்னால் தேவையில்லாத தான் பிரயோஜனமாக இருக்கும் நமக்கு ஞானம் பிரயோஜனமாக கிடைக்காது பிரயோஜனம் இல்லாத விசாரங்கள் தான் தேவை வந்து சேரும் ஆகையினால் நானே அந்த கேள்வியை கேட்டதுக்கு பதில் சொல்லிவிட்டேன் அந்த கேள்வியெல்லாம் கேட்டுருக்காதிங்க இப்போ உடனே இன்றைக்கி சாயங்காலம் கேள்வியில் வந்துடும் கொஞ்சம் யோசிக்கிறவங்களாக இருந்தால் இந்த கேள்வி வந்துடும் பாகவதத்தில் பிரம்மதேவன் மனுவுக்கு சொன்னதாக இங்கே மக பிரம்மதேவனுக்கு கிருஷ்ணர் உபதேசித்ததாக பாகவதத்திலே சொல்லப்படுகிறது பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் யாராவது யோசிச்சிங்கன்னா தான் அது வர வேண்டாம் இந்த கேள்வியே வேண்டாம் ராத்திரிங்கிறதுக்காக தான் இப்படி சொல்லியிருந்தீங்க பகவத்கீதையில் சூரியனுக்கு சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதில் எது உண்மை அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் நீங்கள் அதை விளக்க கடமைப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா அப்படின்னா இல்லை என்ன சொன்னார் கிருஷ்ணருங்கிறது முக்கியமாக யாருக்கு சொன்னார்ங்கிறது முக்கியமாக என்ன சொன்னார்ங்கிறது தான் முக்கியமே தவிர யாருக்கு சொன்னார்ங்கிறதுல நமக்கு தாத்பரியம் இல்லை அதனால் நீங்கள் அதை பலார் எனது தான்யார்த்தி பலாலமிவத் தியஜேத் அப்படின்னு ஒரு அதாவது தானியத்தை விரும்புகிறோம் உமியை நீக்கிடணும் இதெல்லாம் உமி போன்றவைகள் அதெல்லாம் நீக்கிட்டு நமக்கு வேண்டியது என்னது தானியம் சாஸ்திர விஷயந்தான் நமக்கு கருத்தில் வந்து ஸ்ரத்த போயிடக்கூடாது அதே சமயம் விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதை வந்து விட்டு போயிருக்கலாம் ஏதோ ஞாபகத்தில் சொல்லியிருக்கலாம் பிரம்மதேவனுக்கு சொல்கிறத மறந்து போய் சொல்லியிருக்கலாம் ஆனால் வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்குது இறைவன் ஆதியில் பிரம்மதேவனுக்கு கொடுத்து பிரம்மதேவன் மூலம் படைப்பை செய்தாரோ அந்த இறைவனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு தினந்தோறும் நாங்கள்லாம் சொல்கிற ஒரு மந்திரம் இருக்குது யோ பிரம் விததாதி பூர்வம் யோ வை வேதாகஷ்ட பிரகிணோதி தஸ்மை தகும்ஹதேவமாத்ம புத்தி பிரகாஷம் முமுக்ஷுர்வை ஷரணமஹம் பிரபத்யே ஸ்வேதாஸ்வத்தரோபனிஷத்தில் இருக்குது இந்த மந்திரம் ஆ எவன் எந்த இறைவன் ஆதியில் பிரம்மதேவனை படைத்து பிரம்மதேவன் வாயிலாக உலகங்களை படைத்தானோ அந்த இறைவனை முக்தியை விரும்புகின்ற நான் என்னுடைய புத்தியை பிரகாசப்படுத்துகின்ற அந்த இறைவனை சரணாகதி பண்ணுகிறேன் அப்படின்னு அந்த மந்திரம் சொல்லுகிறது அதே இங்கேயும் சொல்கிறார் அங்கே மனு வந்து மனு மனுவுக்கு சொன்னார் மனு என்ன பண்ணார் பிருகு முதலான சப்த ரிஷிகளுக்கு அவர்களிடமிருந்து சப்த ரிஷிகளுக்கு போயிற்று அப்படிங்கிறார் பகவத்கீதையில் ராஜ ரிஷிகள் இங்கே வந்து பிரம்ம ரிஷிகளுக்கு போயிற்று சப்த பிரம்ம மகரிஷயா நீங்கள் இல்லாட்டியும் ஒன்று பண்ணிக்கணும் இந்த பக்கம் பிரம்மா இருந்தார் இந்த பக்கம் சூரியன் இருந்தார் ரெண்டு பேரும் கூட நடுப்புறம் பிரம்மனும் இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொடுக்கலாம் ஆக இந்த இதுவரைக்கும் நாம் படித்தது என்ன இறைவா முக்திக்கு மார்க்கங்கள் பலவற்றை சொல்லுகிறார்களே பெரியோர்கள் அவைகள் ஒன்றொன்றும் முக்கியமானதா அல்லது ஏதேனும் ஒன்றுதான் முக்கியமானதா தாங்கள் இதை உபதேசித்து அருள வேண்டும் தாங்கள் சொன்னீர்கள் பக்தியோகந்தான் சொன்னீர்கள் பக்தி யோகத்தினால் மனம் உங்களிடம் ஒடுங்கிவிடும் என்று சொன்னீர்கள் அவ்வளோதான் நீங்கள் பக்தி யோகத்தை சொல்லுகிறீர்கள் எல்லாரும் ஒன்று ஒன்று எதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது கேள்வி பகவான் அதுக்கு பொ பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி இந்த அறிவு வந்து காலப்போக்கில் குறைஞ்சி போச்சு பிரம்மதேவனுக்கு நான் முதல்ல சொன்னேன் அவற்றிருந்து மனுவுக்கு போச்சு மனு வந்து மனு கிட்டேருந்து பிருகு முதலான ஏழு பிரம்ம ரிஷிகள் இதை அறிந்தார்கள்னு சொல்லியிருக்கார் இந்தளவில் நான் இந்த வகுப்பை காலை வகுப்பை நிறைவு செய்கிறேன் சச்சிதானந்த ரூபாய விஸ்வோபத்தியாதிகேதவே தாபத்ரயவிநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நும